சேஷம் சக்திச்ச துத்திரபராசரம் மகாத்தம் கோவிந்தீந்திரமியம்மா பத்மச்சமலிஷ் தம் தோட்டக்கம் வாமூரூன் சந்தமான ஷ்ஸுராமா கருணாலம் லோக்கம் சங்கராச்சாரியம் கேஷவம் பாதராயம் சூத்தாஷியே புனரோ குருராத் மூதவி வோமவத்யிணாமூர்த்திவரம்பியமியமாச்சாரியப்பந்தேபரம் ஓ ஆதிங்ககவத் தன்னுடைய பாஷ்ய வியாக்கியானங்களிலே அடிக்கடி குறிப்பிடுகிறார் பரமபுருஷார்த்தா மோக்ஷா ஏவ வாழ்க்கையில் நாம் அடைய விரண்டியது அர்த்தமோ காமமோ தர்மமோ அல்ல மனித பிறவியில் நாம் அடைய விரும்ப வேண்டியது மோக்ஷந்தான் ஆனால் மோக்ஷத்தில் இச்சை எளிதில் யாருக்கும் உண்டாவது கிடையாது எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் செய்யப்பட்ட புண்ணியத்தின் பலனால்தான் ஒரு மனிதனுக்கு மோக்ஷத்திலே இச்சை உண்டாகிறது வேதாந்த சாஸ்திரங்களின் வாயிலாக மகான்களின் வாயிலாக மோக்ஷம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறான் மோக்ஷத்தில் இச்சை ஏற்பட்டவுடன் எதில் இச்சை நமக்கு ஏற்படுகிறதோ அந்த இ எந்த விஷயத்தில் நமக்கு இச்சை ஏற்படுகிறதோ அதை அடைவதற்கு நாம் பிரயத்தனம் செய்வோம் எத்தையற்ற தீவிர இச்சா தத்திர தற்ற ஏவ பிரவருத்தி தீவிர இச்சா போடணும் ஏன்னா சாதாரண இச்சையெல்லாம் நிறைய இருக்குது நமக்கு இருந்தாலும் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் அதனால் எத்தையற்ற தீவிர இச்சா தத்த தத்திர பிரவருத்திஹி எங்க நமக்கு தீவிரமான இச்சை இருக்கோ அங்கே நிச்சயமாக நாம் பிரவர்த்திப்போம் ஆச்சாரியால் சொல்லுகிறார்கள் மோக்ஷந்தான் பரமபுருஷார்த்தம் அந்த மோக்ஷம் என்பது என்றோ எப்பொழுதோ அடையக்கூடியது கிடையாது அது நம்முடைய ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்கு ான் சாதனம் அந்த ஞானம் வேதாந்த விசார ஜன்யம் வேதாந்த விசாரத்தினால் குருமுகமாக வேதாந்த விசாரம் பண்ணினாத்தான் அந்த ஞானம் கிடைக்கும் ஆகவே மோட்சம் அடையிறதுன்னு ஒரு வார்த்தைக்காக அடையிறதுங்கிறது உண்மையிலேயே கிடையாது இருந்தாலும் அது வந்து அடையப்பட வேண்டியது போல தோன்றுது ஏன்னா பந்தத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால மோக்ஷத்தை வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கும் இருக்கிறது ஆகவே வியாபாரிகமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை மனதிலே கொண்டு சாஸ்திரமும் சொல்லுகிறது நமக்கு மோட்சத்தை அடைய வேண்டுமானால் ஜானம் வேணும் ஞானத்தை பற்றி சொல்கிற போது தானாக வந்து புரிஞ்சு போயிடும் மோட்சம் வந்து அடைய வேண்டியதில்லை அது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு தெரிஞ்சிடுவோம் அப்போ பரம புருஷார்த்தா மோக்ஷ மோக்ஷாதனம் தத்துவஜானம் தத்துவஜானம் குரு சாஸ்திர பிரமாண ஜன்யம் குரு சாஸ்திர பிரமாணத்தினால தான் தத்துவ ஞானம் உண்டாகும் அதுவும் குரு எதை பத் எதை விசாரம் பண்ணி நமக்கு உபதேசம் பண்ணுறார் நேத்திக அதை பற்றி மேலெழுந்த வாரியாக சொன்னேன் நாம் எல்லோரும் லிமிட்டட் வரையறுக்கப்பட்டவர்கள் தமிழில் சொன்னால் வரையறுக்கப்பட்டவர்கள் பரிச்சின்னமானவர்கள்னு நினச்சின்னு இருக்கோம் அகம் பரிச்சின்னா நான் வந்து ஷரீரத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் அறிவால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் பொருளால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் நிறைய வரையறைகள் இருக்கின்றன நான் வந்து ரொம்ப வரையறைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா நீ எல்லையில் இல்லாதவன் நீ உன்னை எல்லைக்கு அறியாமையினால் உட்படுத்தி கொண்டிருக்கின்றாய் நீ எல்லை அற்றவன் உனக்கு எதுனாலையும் உனக்கு எந்த விதமான லிமிடேஷன்ஸும் கிடையாது நீயா அறியாமைனால் கற்பிச்சுட்டு அவஸ்தப்படுற அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது சாஸ்திரம் அப்படி அறியாமைங்கிறதெல்லாம் சொல்லலை அது நம்ம முதல்ல ஸ்டேட்மெண்ட் என்னென்னா தத்து துவம் அசி பிரம்மன்னு சொன்னாலே அன்லிமிட்டட்னு அர்த்தம் அபரிச்சின்னா ப்ரூக்தமத்வா பிரம்ம நம்ம என்ன நினச்சுன்ட்ருக்கோம் அகம் அல்பஹா அல்பஹாங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அது பணிவு வேறு பணிவா அகம் அல்பஹா அப்படின்னு சொன்னால் அது வினயம் அந்த அர்த்தத்தில் இல்லை எனக்கு என்ன இருக்குது அடிக்கடி அழறும் பாருங்கள் சுவாமி சுவாமியிட்ட நம்ம நமக்கு நாம் இது பண்ணுறது போய் பகவான்கிட்ட வேறு என்ன பண்ணுறது கடவுளை எனக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அப்பப்போ அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் அது அடுக்கி அவருக்கு முன்னாடி எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது புதுசு புதுசாக போட்டுக்கிண்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அடுத்த நாளைக்கு ஒன்று எல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேத ரூபமான சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா இதை கேட்ட உடனே கேட்குறதுக்கு என்னமோ நன்னாக தான் இருக்குது நான் வந்து அபரிச்சின்னமானவன் எனக்கு உண்மையிலேயே நான் வந்து லிமிட்டட் இல்லை சாஸ்திரம் சொல்கிறது நான் பரிபூர்ணமான பிரம்மன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குற போது ஆனந்தமாக இருக்குது ஆனால் புரிய மாட்டேங்கிறது கேட்கறது வாக்கியம் புரியறது ஆனால் அதனுடைய அர்த்தம் பரிபூர்ணமாக மனசில் விளங்க மாட்டேங்கிறது அது எப்படி முடியும் நான் வந்து லிமிட்டடாக இருக்கேன்னு நல்லா பிரத்யக்ஷ அனுபவமாக இருக்குது இது வந்து சாஸ்திரம் வந்து இப்படி சொல்கிறது நீ வந்து அன்லிமிட்டட் யூஆர் எவ்வரி வேர் தொம் பூர்ணகா பரிபூர்ணகா இப்படிலாம் சொல்கிறத கேட்ட உடனே சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால சாஸ்திரத்தை மறுக்க முடியல ஆனால் புரியாததுனால ஏற்றுக்கவும் முடியல முழுக்க சரியாக புரியாததுனால ஏற்றுக்கவும் முடியல இது இங்கே தான் கஷ்டமாக இருக்குது ஆக சாஸ்திரத்தை மறுக்கவும் முடியல ஏன்னால் அது வந்து அனாதிகாலமாக இருந்துன்றிருக்கு பெரியவர்களெல்லாம் அதை அதனால் அதை தெரிந்து கொண்டு ஏனைவ யாத்தா எதையோசிய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி அதனால் மகான்களெல்லாம் வந்து அந்த பாதையிலேயே போயிருக்கிறார்கள் அவர்களெலாம் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகையினால் சாஸ்திரம் வாக்கியம் வந்து பொய்யாக இருக்க முடியாது எனக்குத்தான் சரியாக புரியலை அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதை நன்றாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அதை என்கொயரி பண்ண வேண்டும் அதை விசாரம் பண்ண வேண்டும் அந்த விசாரத்துக்கு தான் நமக்கு வந்து உபகாரமாக இருக்கார் குரு அவர் சம்பிரதாயமாக சொல்லி கொடுக்குறார் இது இப்படித்தான்ப்பா நீ தெரிஞ்சுக்கணும் இப்படி கிரமமாக தெரிஞ்சுட்டியான அப்புறம் உனக்கு விஷயம் புரிஞ்சிடும் முதல்ல சாஸ்திரம் சொல்கிறத கேட்போம் அது கேட்குறதே நமக்கு முதல்ல கொஞ்சம் கவனமாக வரிசையாக அந்த வாக்கியங்களெல்லாம் படிக்க படிக்க முண்டக்கோ உபனிஷத்து கேனோ உபனிஷத்து கட உபனிஷத்து கைவல்லி உபநிஷத்து எத்தனை உபனிஷத்து இருக்கோ திரும்ப திரும்ப கேட்டுக்கிண்டே இருக்க இருக்க நமக்கு என்ன புரியும்னா சாஸ்திரம் வந்து நம்ம வந்து நம்மளை கவலைப்பட வேண்டாம்னு நன்றாகவே சொல்கிறது ஏன் ஏன் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டுன்னு கவலைப்படுறேன் ஒன்றும் கிடையாது எதுவும் எதையும் நீ உண்மையிலே வந்து எதையுமே ஏற்றவே முடியாது ஆனால் நீயாக ஏற்றி கொண்டிருக்கிறாய் அத்தியாசம் ஆக முடியாதுன்னே சொல்கிறார் ஆச்சாரியள் அத்தியாச பாஷியத்தில் அத்தியாசம் சம்பவிக்க முடியாது ஆனாலும் சம்பவிக்கிறது என்ன பண்ணுறது ஆகவே நமக்கு இந்த விசாரம் தேவைப்படுகிறது அந்த விசாரத்தை குருமுகமாக நம்ம பண்ணுறோம் அப்படி பண்ணுற போது நமக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்ளம்லாம் போகிறது முதல்ல சிரவணம் பண்ணுறோம் விஷயம் புரிஞ்சுடுறது அப்புறம் வந்து விஷயம் புரிஞ்சாலும் திரும்பவும் நிறைய அதுக்கு சந்தேகங்கள் எல்லாம் வர்றது அது இன்டலெக்சுவல் ப்ராப்ளம்னு சொல்கிறார் அது வந்து அறிவுபூர்வமான பிரச்சனை அந்த அறிவுபூர்வமான அறிவுபூர்வமான பிரச்சனையை மனநத்தினால நீக்கிவிடுறோம் அப்புறமும் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுறது அதுதான் இமோஷனல் ப்ராப்ளம்ங்கிற எல்லாம் தெரிஞ்சும் கூட அகம் தேகோஸ்மி தேஹோஸ்மி நல்லா திருடமாக சொல்கிறார் அவர் தத்வமசி தொம் பிரம்மாசி அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாம் சரி ஆ அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அகம் தேஹோஸ்மி தான் தோன்றுது எப்படியாவது ஒரு விதமான அந்த தனித்தன்மைன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த தனித்தன்மை அந்த தனித்தன்மையை நாம் விடவே மாட்டேங்கிறோம் தனித்தன்மையை விட்டுட்டால் என்னாவும் பயமாக இருக்குது எல்லாேருக்கும் அந்த தனித்தன்மை இருக்க வேதாந்த என்ன பண்ணுறதுன்னா இந்த தனித்தன்மை சில பேருக்கு பொதுத்தன்மைன்னு வேறு ஒன்று இருக்குது டோட்டாலிட்டி அது வந்து எல்லாம் எல்லாத்தோடையும் சேர்த்து நடுறது அப்படின்னு வேதாந்த என்ன சொல்கிறது தெரியுமோ தெர் இஸ் நோ இண்டிவிஜுவாலிட்டி தெர் இஸ் நோ டோட்டாலிட்டி அட் ஆல் அதனால் அங்கே வந்து தனித்தன்மையும் இல்லை இன்னமும் நான் இங்கிலீஷ்லாம் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது அங்கே வந்து தனித்தன்மையும் இல்லை அங்கே பொதுத்தன்மையும் இல்லை பொதுத்தன்மை தனித்தன்மைன்னு ஒன்றுமே கிடையாது ஒன்றுனு கூட சொல்லப்படாது ஏன்னா ரெண்டே ரெண்டு இல்லாதது அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் அதனால் அதுவைத்தம் அப்படி சொல்லிவிடும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அப்புறம் ரொம்ப நாளுக்கு புரியும் உடனே புரிஞ்சுவிடாது எத்தனையோ நாள் படிச்சுட்டே இருக்கும் அப்புறம் புரிகிற மாதிரி இருக்குது அப்புறம் மறந்து போயிடற மாதிரி இருக்குது புரிகிற மாதிரி இருக்குது மறந்து போய்டுற மாதிரி இருக்குது அதில் ஊரிகின்றே இருக்கணும் விடவே விடாது அப்புறம் இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்தினால முதல்ல அஜான அப்புறம் வந்து அறிவுபூர்வமான இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் அப்புறம் நிதித்தியாசனத்தை நன்னாக பண்ண பண்ண பண்ண இமோஷனல் ப்ராப்ளமும் போயிடுறது தனித்தன்மையும் போயிடுறது தனித்தன்மை பொதுத்தன்மை எல்லாம் மாயையாக கல்பித்தம் மாயா கல்பித தேச கால கலனாவைச்சித்ய சித்திரீகிருத்தம் மாயாவீவ விஜிருபயத்தியபி மகா மோகேவயஸ்வேச்சையா ஆகையினால இது புரியுது ஆகவே என்ன பண்ணுறது அது குரு முகமாக தான் இந்த விசாரம் பண்ணித்தான் இந்த ஜானத்தனம் அடைய வேண்டியிருக்கு நான் இது சொல்ல விரும்புகிறேன் இடையில் ஒன்று ரெண்டு சொன்னாலும் கூட சொல்ல விரும்புகிறது பரம புருஷார்த்தா மோட்சச சாதனம் தத்துவானேவ தவ்ஞானம் குருசாஸ்திர பிரமாணன்யம் அவ்வளோதான் அப்போ இந்த குருசாஸ்திரப்பிரமாணத்தினால தத்வானம் வர்றத்துக்கு அப்போ சாஸ்திரம் தேவைப்படுறது குரு தேவைப்படுறது சாஸ்திரமும் தேவைப்படுறது ஆகினால சாஸ்திரம் எத்தனை அனந்தசாஸ்திரம் பகுவேதித்தவியம் அல்பச்ச காலோ பகவச்ச வி அனந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய சாஸ்திரங்கள் சர்வே வேதாந்தாகனு ஆச்சாரிய சொல்கிறார் அஸ்மை அனர்த்த ஹேதோஹோ பிரகாணாய ஏவ இந்த அனர்த்த ஹேதுவை நீக்கிறதுக்காகத்தான் எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும் பிரவிற்த்திக்கிறது ஆகையினால் அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களெல்லாம் எத்தனையோ பிரகரண கிரந்தங்களில் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒரு கிரந்தந்தான் லகு வாக்கிய விற்பி இதை நேற்றுக்கு இதை பற்றி சொன்னேன் இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது அதுக்கு பேர் வாக்கிய விற்த்தின்னு பேர் அதுவும் ஆச்சாரியால் ஆச்சாரியால் அவர்களால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது அந்த கிரந்தத்தில் ஐம்பத்தி மூணு ஸ்லோகம் இருக்குது அதுலேயும் தத்துவமசி மகா வாக்கியம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு இங்கேயும் மகாவாக்கிய விசாரம் சிறிய அளவில் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகையினால் பதினெட்டே ஸ்லோகங்களில் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு பேர் லகு வாக்கிய விற்பி வாக்கியம்னால் இந்த இடத்துல மகா வாக்கியம் தான் அர்த்தம் மகாவாக்கியம்னா என்ன மகா வாக்கியம்னா இங்கேருந்து அண்ணாநகர் வரைக்கும் நீளமாக இருக்குமா மகாவாக்கியம்னா அது பெரிய வாக்கியம் வேதத்தில் வந்து சில மந்திர உபநிஷத்தெல்லாம் அப்படி இருக்குது ராஜாபத்யோ ஹாருணிசு பர்ணேயா ஒரு அனுபாகம் ஆரம்பித்தா மூணு பேஜுக்கு போய்ட்டே இருக்கும் அது மாதிரி அது மாதிரி ஒரு பெரிய வாக்கியம் அது அப்படின்னு பெரிய வாக்கியம் கிடையாது பெரிய வாக்கியம்னா மகாவாக்கியம் அப்படின்னு சொல்கிற பொழுது அதுக்கு அர்த்தம் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் எந்த ஒரு வாக்கியமானது நீயும் பகவானும் உண்மையில் ஒன்று என்று உபதேசிக்கிறதோ அந்த வாக்கியத்துக்கு மகாவாக்கியம் என்று பெயர் இந்த வாக்கியத்தை தவிர மற்ற வாக்கியத்துக்கெல்லாம் சாஸ்திரத்தில் அவாந்தர வாக்கியம்னு பேர் அதுக்கெல்லாம் தாத்யம் குறைவு கர்ம காண்ட அவாந்தர வாக்கியம் உபாசனா காண்ட அவாந்தர வாக்கியம் ஆனால் இந்த எந்த வாக்கியம் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு உபதேசம் பண்ணுறதோ நீ விழுந்து விழுந்து அவ உபாசனை பண்ணுறையே உபாசனை பண்ணுறையே பூஜை பண்ணுறையே சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குண கணைக்க நிலையன்னு சொல்கிறையே அந்த பகவான் உனக்கு வந்து வேறாக கிடையாது உண்மையிலாக உண்மையில் பார்த்தா எசன்ஷியலாக பார்த்தா அடிப்படையில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று நீ அவன் என்கின்ற இந்த இரண்டு சொற்களுமே அறியாமையினால் தோன்றியது மாயையால் கற்பிக்கப்பட்டது உனக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அறியாமையை யூஸ் பண்ணிட்டு சாஸ்திரம் வேறு அதை சொல்லி வச்சுது கொஞ்சம் புரிய புரிய புரிய வைக்கலாம் முறைப்படி புரிய வைக்கலான்னு இந்த சொல்லுவேன் அதாவது ஒரு கட்டை அவுக்கணும்னா அந்த கட்டுக்கு மேலே ஒரு பெரிய கட்டை போடுன்னா பெரிய கட்டை போட்டேன்னா அந்த சின்ன கட்டு தளந்துடும் அப்புறம் சின்ன கட்டை அவுத்து சின்ன கட்டை அவுற்றதுக்கு அப்புறம் பெரிய கட்டையை அவுத்து அது மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்குன்னா ஏன்னா நிறைய பேருக்கு தோணும் சாஸ்திரம் தானே ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ணித்து எனக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாமலும் இருந்தது அது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்புறம் அது நான் ஒன்றுன்னு சொல்லணும் இதுக்கு சொல்லாமையே இருந்துருக்கலாமே தோணுமே அப்படிலாம் தோணு தோணும் இதுக்கு நான் ஏற்கனவே சும்மா தான் இருந்தேன் கடவுள் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை கும்பிடுன்னு எல்லாம் சொல்லி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அவரும் நீ ஒன்றுனா அதுதான் பகவானை போட்டது வந்து பெரிய கட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் கட்டின்னு இருக்கோம் இதில் வந்து நன்றாக வசமாக வந்த வரவை மறந்து எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் மறந்து மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழ்ந்து இந்த மயக்கத்தில் சிக்கி ஆகையினால என்ன எல்லாம் நன்றாக கட்டி வசமாக கட்டியிருக்கு இந்த கட்டை அவுக்கணும்னா என்ன பண்ணுறதுனா போடு பெரிய கட்டு பகவான் கட்டுன்னு அப்படின்னு பகவான் கட்டு வந்து பெருசாக போட்டு பகவானிடத்துல பந்தத்தை ஏற்படுத்தி கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா இந்த இந்த பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்புறம் அந்த பந்தத்தையும் நீக்கி பரிபூர்ணனாக நம்ம ஆக்குறது சாஸ்திரம் ஏன்னா நம்ம சுவாவத்தை தெரிஞ்சு மனசறிஞ்சு அந்த உளவியல் தத்துவம் அறிந்து உளவியல்னால் சைக்காலஜி இந்த மனோ தத்துவம் அறிந்து இந்த சாஸ்திரம் இப்படிலாம் பண்ணுறது அது அது நமக்கு நன்மைக்காக அப்படி செய்கிறது ஆகவே மகாவாக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாவாக்கியங்கிறது கடவுளும் நாமளும் உண்மையிலேயே ஒன்று தான் நமக்கு சாதாரணமாக ஈஸ்வரன்னு சொன்னாலே என்ன தோன்றுறது ரொம்ப அடிபடை அடிபடை தெரியறது நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அது தான் ஆட்டி படைக்கிறது அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு இருக்குது ஆகையனால் பகவான் பேரில் பக்தியெல்லாம் நமக்கு டெவலப் ஆகுது பக்குவம் வந்த உண்டு தான் சாஸ்திரம் அதையும் அந்த பந்தத்தையும் அழகாக நீக்கிறது ஈஸ்வரோ குருர் ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நம இந்த மூணு பேதமும் ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்ட ஹட்டோபாதி டட்ட ஹட்டாகாசம் மட்டாகாசம் மாதிரி தான் உண்மையிலேயே ஆகாஷா ஏக்கா ஏவ தத்வது பிரம்ம ஏக்கமேவ அ அத்விதீயம் பிரம்ம நேக நாநாஸ்தி கிஞ்சனை இம்மி அளவும் கூட நானிய கிஞ்சனை மிஷத்து ஒன்று துளி கூட கிடையாது இல்லை அப்படிலாம் தோன்றுறதுன்னு சொல்லி சொல்லுவது வ சொல்கிறது சம்பிரதாயம் அது மாதிரி அந்த மகாவாக்கியத்தை தான் விசாரம் பண்ணுறோம் இங்கே இந்த மகாவாக்கிய விசாரத்துக்கு தான் மகாவாக்கிய விசாரம் பண்ண பண்ண நமக்கு வந்து நமக்கு வந்து எல்லாம் ஒன்று தான் ஒரு பொருள் கிடையாது அது வேற யாரும் இல்லை அகமேவ அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவதாக ஒரு பொருள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விடப்படாது ஒரு பொருள் கிடையாதுன்னு பகவான் எப்படி தைரியமாக சொன்னாரோ பகவான் எப்படி தைரியமாக சொல்கிறாரோ அது மாதிரி நம்மளும் சொல்லுவோம் மற்ற பரதரம் கிஞ்சித்து நான் நெதஸ்தி தனஞ்சய மஜி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ அகம் பிரம்மாஸ்மின்னு பகவான் சொல்கிற வாக்கியம் இல்லைது அவருக்கும் தெரியும் அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் நித்திய நித்தியமாக தெரிஞ்சு வச்சுருக்கார் நம்ம என்ன பண்ணணும் நாமளும் அகம் பிரம்மாஸ்மி இது பகவான் சொல்கிற வாக்கியம் இல்லை அகம் பிரம்மாஸ்மி பக்தன் சொல்ல வேண்டியது அகம் பிரம்மாஸ்மி அந்த வாக்கியத்தை அப்படி எப்போ அதை நன்றாக நமக்கு விளங்குகிறதோ அப்போத்தான் நமக்கு பரிபூர்ணமாக சம்சார நிவிறத்தி மோக்ஷா ஆகையினால் சம்சாரம் இருக்குங்கிற பிரமை நமக்கு இருக்கிறதுனால மோட்சம் மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு பிரமையும் உண்டாகிறது அதை சாஸ்திரம் ஒத்துண்டு சொல்லி கடைசியில் என்னென்ன ந பந்தோ பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது சொல்ல போகிறது இப்போவே சொன்னால் இன்னும் இன்னமும் பண்ணும் இதெல்லாம் அதனால் நான் அது சொல்ல முடியாது ஆனாலும் அதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா டெக்ஸ்ட் அப்படி இருக்குது ஆக மகாவாக்கிய விசாரத்திலேருந்து கடைசியில் என்ன பலன் கிடைக்கும்னா அகம் பிரம்மாஸ்மி இந்த தத்துவமசி மகாவாக்கியத்தை தான் இந்த வாக் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு விதமாக ப்ரசென்ட் பண்ண போகிறது இதில் வந்து ஈஸ்வரனை பற்றிலாம் ஜாஸ்தி சொல்ல போகிறதில்ல ஜாஸ்தி என்ன கிடையவே கிடையாது ஆனால் ஈஸ்வரனை சொல்லலேன்னு சொன்னால் புரியாது என்னால் ஈஸ்வரனை பற்றி சொல்லத்தான் வேணும் நாம் அது எந்த காண்டெக்ட்டில் வருமோ அங்கே நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது உங்களுக்கு தெளிவாக புரியும் சிம்பிளாக புரியும் ஒன்றும் கஷ்டமில்லை நம்ம உலகத்தில் வ பந்தப்பட்டுருக்கோம் நமக்கு வந்து சாஸ்திரம் ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி அவர் பெரியவர்னு சொல்லி அவரிடத்துல பந்தத்தை க்ரியேட் பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுகிறது நான் அதே சாஸ்திரம் அந்த பந்தத்துலேருந்து விடுவிச்சு வஸ்து ஒன்று மூ பக்தன் வேற பகவான் வேற ஜெகத்து வேறே இதெல்லாம் வந்து சர்வம் மாயா கல்பித்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போகிறது இனிமேல் நாம் டெக்ஸ்ட்டை படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இது பல விதமாக பல பண்ணப்பட்டிருக்கிறது இந்த கிரந்தம் ஒரு ஒரு கிரந்தமும் ஒரு ஒரு விதமான முறையில் பிரக்கிரியில் விஷயத்தை விளக்கும் இதில் மங்கள ஸ்லோகம் கிடையாது இந்த டெக்ஸ்ட்டில் மங்கள ஸ்லோகம் கிடையாதுனாலும் ஓம்னாலே மங்களந்தான் அதனால் ஓம்ங்கிறது அதில் ஸ்லோகத்தில் இல்லாட்டாலும் நம்ம பெரியவர்களெல்லாம் மனசில் உருவ நினைக்காமல் எந்த காரியமும் ந நடத்தியிருக்க மாட்டார்கள் ஆகவே மங்கள ஸ்லோகம் சொல்லப்பட்டதாக நாம் அவர் கடவுளை நினச்சிருந்தான் எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம வந்து ஊகம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டும் ஆகவே அதில் இல்லைன்னு சொல்லி அது ஒரு குறையாக நினைக்கப்படாது ஏன்னா சில டெக்ஸ்டில் எல்லாம் பார்த்தா மங்கள ஸ்லோகம் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டில் மங்கள ஸ்லோகம் இல்லை மங்கள ஸ்லோகம் இல்லாதனால இந்த கிரந்தத்துக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது எந்த ஒரு எந்த ஒரு கிரந்தகர்த்தாவும் மனசில் கடவுளை நினைத்து கொண்டு தான் எழுதுவார் அப்படித்தான் இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் ஊகித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இனி ஸ்லோகத்தை படிக்கலாம் பிறகு நான் விளக்கம் சொல்கிறேன் மா சூசனேந்திரை சாம்பாணீர சூலோ மாம் சோசூசனேந்திரை சாப்பாணவுரீர சாஸ்திரத்தில் பிரசித்தமான பல சொற்களுள் ஒன்று உபாதிகி உபாதிகின்னு சொன்னால் எந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளிடத்தில் சென்று தன்னுடைய இயல்புகளை அதாவது தர்மங்களை அந்த பொருளின் மீது ஏற்றி அந்த பொருளையே மறைத்து தான் உண்மையானது என்பது போல் காட்டுமோ அந்த பொருளுக்கு உபாதி என்று பெயர் இதுக்கு உபாதி இது பெரிய உபாதியாக இருக்கேன்னு என் ஒரு உபாதி உப ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் இது உபாதி அதாவது ஒரு பொருள் இருக்குது இன்னொரு பொருள் என்ன பண்ணுறதுன்னா அது கிட்ட போகிறது அது அப்படியே மறைச்சி விடுறது இதுதான் என்னமோ உண்மைங்கிற மாதிரி காட்டுறது அப்படிப்பட்ட பொருள் எதுவோ அந்த பொருள் எந்த பொருள் போச்சோ அது அந்த பொருளுக்கு பேர் உபாதின்னு பேர் எந்த பொருள் மறைக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறதோ அந்த பொருள் உபஹிதம் என்று அழைக்கப்படும் உபஹிதம் உபாதிகி உபஹிதம் இதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் உண்டு ஒரு திருஷ்டாந்தம் ஜப்பா குசும நியாயம் அதாவது ஒரு ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஒரு நீல வஸ்திரத்தையோ அல்லது செகப்பு புஷ்பத்தை ஜப்பா குசுமம்னாலே செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூவை வந்து அந்த ஸ்படிகத்துக்கிட்டே வச்சுட்டோம்னா தூரத்துலேருந்து பார்க்குறதே நமக்கு அந்த லிங்கம் பார்த்தா அந்த லிங்கம் அப்படியே சகப்பாக தெரியும் ஆனால் சகப்பாக தெரிஞ்சுட்டுருக்கிற போதும் அது கிறிஸ்டல் கிளியர் அந்த அது கிறிஸ்டல் தான் அது வந்து ஸ்படிகந்தான் அது பக்கத்தில் இருக்கிற போதும் அது நன்னா வியாபிச்சிருக்கிற போதும் அது வந்து சுத்த ஸ்படிகம்தான் ஆனால் இந்த செம்பருத்தி பூ வந்து என்ன பண்ணியிருக்கு அதை சகப்பாட்டை காட்டுறது நம்ம என்ன நினைக்கிறோம் சகப்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிடுறோம் சக செகப்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிடுறோம் அது சகப்பு லிங்கம் இல்லை அது ஸ்படிகலிங்கம் தான் ஆனால் அதில் வந்து இந்த செம்பருத்தி பூ பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு அந்த செம்பருத்தி பூனால் அது சகப்பாக தெரிகிறது அதுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து உபாதி உண்மையிலேயே அது வந்து செகப்பு லிங்கம் அல்ல அந்த சகப்புத்தன்மைங்கிறது உபாதினால் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு திருஷ்டாந்தம் இந்த எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இந்த ஆகாசம் இந்த ஆகாசத்தில் வந்து குடம் இருக்குது டம்ளர் இருக்குது எல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம் கட்டடமெல்லாம் இருக்குது இந்த கட்டடம் என்ன பண்ணுறதுன்னா ஆகாசத்தை வந்து இந்த கட்டடம் வந்து ஆகாசத்தை வந்து மறைச்சு ஒன்று இருக்குங்கிற மாதிரி காட்டுறது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் க கட்டடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது அப்படின்னா அளவு கம்மியாகத்தான் இருக்குது இந்த ரூம் இந்த அறையில் இவ்வளோ பேர் தான் உட்கார முடியும் இந்த குடத்துக்குள்ளே பத்து லிட்டர் தண்ணி தான் விட முடியும் அதுக்கு மேலே விட முடியாது இவ்வளவு தான் இடம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இவ்வளவு தான் பாத்திரம் இருக்குதுன்னு சொல்லறதில்ல யாரும் இடம் உண்மையில் தான் உண்மை இடம் நிறைய இருக்குது இடம் நிறைய இருந்தாலும் நம்ம இடம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை அது நம்ம அந்த இது அந்த அளவு அந்த கொள்ளளவு இருக்க அந்த பாத்திரத்தோட அளவை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் இடத்துல அளவு இல்லைன்னு சொல்லிடுறோம் அதனால் இந்த குடம் வந்து ஆகாஷத்துக்கு உபாதின்னு சொல்கிறது உண்டு இந்த செம்பருத்தி பூ திருஷ்டா உங்களுக்கு நன்னாக புரியும் இது கொஞ்சம் வேகாக இருக்கும் பரவாயில்ல இது வந்து கடஹா ஆகாஷை உபாதிகின்னு சொல்லுவோம் இப்போது இந்த உபாதிங்கிறது ரொம்ப முக்கியம் சாஸ்திர வேதாந்தத்தில் வேதாந்தத்தில் உபாதிங்கிற சப்தம் கண்டிப்பாக நன்னாக புரியணும் அது புரியலைன்னு எனக்கு உபாதிங்கிறது தான் புரியலைன்னா பெரிய உபாதை தான் அதனால் உபாதிங்கிறது ரொம்ப முக்கியமாக புரிய வேண்டிய ஒரு அம்சம் இல்லை உபாதி உபாதி தெரியணும் உபாதிக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த ஆகாசம் இருக்கே அந்த ஆகாஷம் ஸ்படிகலிங்கம் இதெல்லாம் இருக்குது அது வந்து உபஹிதம்னு சொல்லும் அப்போ உபாதி உபஹிதம் இந்த ரெண்டு சப்தமும் நமக்கு நன்றாக மனசில் பதியணும் இங்கே என்ன பண்ண போகிறது இந்த உபனிஷத் இந்த இந்த லகு வாக்கியவருத்தி கிரந்தம் உபாதியெல்லாம் முதல்ல ஷாக்காச்சந்திர நியாய உபாதித்யஸ்தம் பிரம்மச்சைத்தியம் போதயதி என்று ஒரு வியாக்கியான கருத்தா எழுதியிருக்கார் இதுக்கு புஷ்பாஞ்சலின்னு சொல்லி ஒரு டீக்கா இருக்குது ஒரு குட்டி டீக்கா அது எழுதுனது யாருன்னு தெரியல ஆனால் அந்த டீக்கா வந்து இதுக்கு இதோடு சேர்ந்துருக்கு டீக்கானால் அதுக்கு ஒரு ஒரு வியாக்கியானம் சுருக்கமான ஒரு விளக்கம் அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு உபா ஷாகாச்சந்திரன் நியாயன்னு அதாவது ஷாகா சந்திரன் நியாயம்னா என்னன்னு கே கே கேட்க தோணும் சாஹா சந்திரன் நியாயம்ங்கிறது இந்த மூன்றாம் பிற சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் நிறைய பேர் காட்டுள்ளது பார் எனக்கு உங்களுக்கு தெரியாது யாருக்கா ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் இந்த பார் இந்த மூணாம்பேரை சந்திரன்னு நிறைய பேருக்கு சரியாகவே தெரியாது தெரியாதுன்னா பாவம்னு விடுவான் ஆனால் அது பாவம் வரப்படாதே அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது அது வந்து ஏன்னா அந்த மூணாம்பரை தான் சரியாகவே கண்ணுக்கு தெரியாதான் இந்த மூணாம்பரையை காட்டுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது அந்த பாரு அங்கே ஒரு தென்னை மரம் தெரியறதா ஆமாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தோட நிழ கிழைய நீட்டின் இருக்கு பார்த்தியா அந்த வேப்ப மரத்தோட மூணாவது கிளையை பார் அப்படின்னா ஆமாம் அந்த மூணாவது கிளைக்கு கீழே ஒரு வரிசையாக ஒரு ஒரு லைன் இருக்கே அதில் அதுக்கு நேராக பார் அப்படின்னா ஓ தெரியறதுண்ணா அப்போ வந்து என்னென்னா இது முதல்ல வந்து இப்போ வந்து மரத்தை காட்டுறதா முக்கியம் அங்கே அங்கே காட்டுறது எது தாத்பரியம் என்ன அங்கே காட்டவே தெ தெஞ்சிக்க வேண்டிய பொருள் சந்திரன் சந்திரனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நேரடியாக பார்த்தா தெரிய மாட்டேங்கிறது அப்போ வந்து அதுக்கு வந்து வழி காட்ட வேண்டியிருக்கு அது சொ அதுக்கு வழி சொல்லித்தர வேண்டியிருக்கு நீ வந்து தென்னை மரத்தை பார் அந்த கட்டடத்தை பார் இதைப் பாரு இதெல்லாம் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு அப்படி சொல்கிற போது அந்த நம்ம காட்டுறோமே அந்த தென்னை அந்த இது அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அங்கே நமக்கு வந்து தாத்பரியம் அந்த சந்திரனை வந்து புரிய வைக்கிறது தான் தாத்பரியம் அது மாதிரி இந்த எப்படி சாஹா நியாயம் இருக்கோ இதுக்கு பேர் சாஹா நியாயம்னு பேர் சாகையை காட்டி கிளையை காட்டி சந்திரனை காட்டுவது ஆக சாஹா சந்திரன் நியாயனை அந்த நியாயப்படி உபாதிகளை எல்லாம் முதல்ல விளக்கி அதுக்கு பிறகு உபகிதமான சைதன்யத்தை புரிய வைக்க போகிறது இந்த கிரந்தம் ஆகையினால் உபாதியெல்லாம் முதல்ல சொல்கிறது அப்புறம் வந்து எனக்கு நன்னாக புரிஞ்சுடுத்து ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போகாது கடைசியில் வந்து புரிய வேண்டியது வந்து சுத்த சைதன்யம் பிரம்மைங்கிறதான் புரியணும் அது புரியாத வரைக்கும் உபதேசத்தில் தாற்பயமே இல்லாமல் போயிடும் அதுதான் நமக்கு தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை தெரிஞ்சதை வந்து சாஸ்திரம் நல்லா புரிய வச்சு இதெல்லாம் வந்து ஆத்மாவுக்கு உபாதின்னு சொல்ல போகிறது அதை சொல்கிறதுக்கு முதல்ல இந்த இந்த கிரமத்தை அது ஃபாலோ பண்ணுறது அதுக்கு முதல்ல உபாதி என்னென்னா நமக்கு நன்னாக கொட்டை கொட்ட தெரியுற இந்த ஸ்தூல சரீர்தான் நமக்கு நம் இந்த இந்த சரீரம்தான் நமக்கு ஸ்தூல உபாதி நமக்குன்னா என்ன எனக்கு எனக்குன்னா நான் நான்கிற ஒன்று இருக்கே இந்த சரீரத்தில் இந்த நான் என்பதற்கு நான்கிறதான் வஸ்து அந்த நான்கிற வஸ்து அதை பிறகு நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த நான்கிற ஆத்ம வஸ்துவுக்கு நான்கிறதான் சாஸ்திரம் ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறது ஆத்மானால் என்ன அர்த்தம்னா நான் இந்த இதில் வந்து இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து நான் அதை பற்றி இப்போ நான் சொல்ல விரும்பலை உப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல விரும்புகிறதுன்னா முதல்ல ஸ்தூல உபாதியை விளக்க விரும்புகிறது இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ஸ்தூல உபாதியும் சூக்ஷ்மபாதியும் சொல்லி எடுத்தோம் ஆத்மாவுக்கு இருக்கிற ஸ்தூல உபாதியை ஆத்மா அவனுடைய சூக்ம உபாதி எது அப்படின்னு சொல்லி ரெண்டு உபாதிகளை சொல்கிறேன் எப் ஞாபகம் எனக்கு இது உபாதின்னு சொன்னாலே நான் அது இல்லைன்னு அர்த்தம் எப்படி வந்து செகப்பு லிங்கத்துக்கு வந்து செகப்பு அந்த ஜப்பா குசுமம் உபாதின்னு சகப்பு லிங் அந்த ஸ்படிகலிங்கம் ஸ்படிகலிங்கம் வேறே அது வேறேங்கிற அர்த்தம் தானாகவே வந்துவிடுறது அது உபாதின்னு சொன்னாலே அது வேற இது வேற அது சம்பந்தம் அது சம்பந்தம் தான் அதை வந்து நம்மளால் நீக்க முடியும் ஆக அது சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ அந்த உபாதியை நீக்கணும் உபாதின்னு இப்போ நம்ம சாதாரணமாகவே சொல்லலாம் சன்னியாசிங்கிறது என்னென்ன உபாதி தான் ஆகும் சன்னியாசி அஸ்மிங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கரெக்டாக அது சன்னியாசிங்கிற சந்யாசம் சந்யாசித்துவம் அப்படிங்கிறது உபாதி அதே மாதிரி உங்களுக்கும் வந்து கிரகஸ்த கிரகஸ்துவம் அப்படிங்கிறது உபாதி எல்லாமே உபாதி நம்ம வந்து அதுவே நான் அது மயமாக ஆயிட்டாங்கிறோம் பாருங்கோ இது சாதா உலகத்தில் வந்து இந்த நாடகத்தை பார்த்து சினிமாவை பார்த்து அப்படியே அது மயமாக ஆயிடுறான் அப்படியே அது மயமாக ஆகிடறான் கண்ணில் தாரதாரியாக ஜலம் வர்றது ஏன்னா அது மயமாக தன்மயமாக ஆகிட்றான்னு அது மாதிரி நம்மளும் நல்லா உபாதி மயமாக ஆயிட்டோம் நல்ல ஒரு அழகாக நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு ஆங் கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டோம் ரொம்ப ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து இந்த சமயக்கட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா ஆவாலையெல்லாம் கூட்டின்னு வந்து எல்லாம் பண்ணி எல்லாமோ பண்ணி பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு எல்லாத்துக்கும் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணி ஆசைதீராக பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க திடீர்னு என்னவோ அந்த எல்லா அந்த செவத்தில் வந்து அப்பப்போ அது ரெண்டு கேரல் மூணு கீரல்லாம் விழும் அப்புறம் அது அப்படியே உரியும் என்னவோ அது உரியிற போது நம்ம தோலே உரிகிற மாதிரி இருக்கும் சாதாரணமாக ஒரு சூட் கேஸ் பெட்டி இருக்கு ஒரு இதுலேயே நம்ம இருக்கிறது இங்கே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் படிக்க போகிறோம் அதில் வந்து நல்ல ஒரு கடையில் போய் புதுசாக ஒரு பெட்டி வாழ்ந்துட்டு வந்துடும் அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு ஒரு உரை தேய்ச்சி போட்டுருப்போம் அந்த உரையை கூட ஒரு உர போடலாமான்னு தோணும் அது கூட அது எங்கேயாவது யாராவது குழந்தைகள் போட்டு இழுத்து அப்படியே நம்மளை போட்டு தேய்ச்சி தரையில் இழுக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்குது அவ்வளவு தூரத்துக்கு தாதாத்மம் அபிமா இதில் இருக்குது அது உண்மையில் அது உபாது அது வெளியில் வேற இருக்குது அது எங்கேயோ இருக்குது அதுவும் புதுசாக ஒரு கார் வாங்கிட்டோன்னு வச்சோம் அந்த காரில் போயின்ட்டுருக்க ஒரு சைக்கிள் காராக லேசாக பின்னாடி இடிச்சுட்டோம் அவ்வளவுதான் தீந்து தானே சாப்பாடே இறங்காது அவ்வளோவெல்லாம் நமக்கு யோ கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு அது நம்ம அந்த இந்த அபிமானம் அது எங்கேயோ வியாபிச்சிருக்கு அமெரிக்காவில் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்குது அது அந்த அங்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இங்கே தெரியும் அது நமக்கு அது மனசுக்குள்ள அது அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு சாஸ்திரம் சொல்கிறது எல்லாம் அது அதெலாம் இருக்கட்டும் அதை பற்றி சாஸ்திரம் சொல்லவே இல்லை இங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட்டில் இப்போ இந்த ஆரம்பிச்சுருக்கிற இடத்துல அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை நான் கொஞ்சம் அதுக்காக இழுக்கிறதுக்காக சொல்கிறேன் அதை ஸ்லோகத்தை இழுக்கிறதுக்காக இல்லை கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா இது இருக்கே இது இதில் எங்கேயாவது கேரல் விழுந்தாலும் கவலைப்படாத காரில் பெியில் அதில் இதில் எல்லா புதுசாக வெள்ளி பாத்திரத்தை தொடச்சி துடைச்சு வச்சுருக்கோம் ஏன்னா அதுலெல்லாம் நமக்கு போயிருக்கு இங்கே எல்லாமும் போய் உட்காந்துட்டு இருக்குது அது நமக்கு தெரியறதில்ல அதுக்கு அது அது அந்த சந்தர்ப்பம் வந்தால் அது தெரியறது அதுக்கு சூழ்நிலை வராத வரைக்கும் நமக்கு எதுலெல்லாம் அபிமானம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிறது நம்ம அபிமானம் வச்சுருக்கிற வஸ்துவுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா தான் நமக்கு அதில் அபிமானம் இருக்குன்னே புரியறது எப்போ பார்த்தாலும் அபிமான அபிமானியாக இருக்கேன்னு அபிமானியாக இருக்கேன் சொல்ல மாட்டோம் யாரும் சொல்ல மாட்டோம் ஜனக்கர் சொன்னாராமே சொன்னாராமே அவங்க மிதிலை பற்றி எறிகிறதுன்னா பரவாயில்லைன்னாரு ராஜா மிதிலைக்கு ராஜா அவர் அந்த காலத்தில் இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பார் பொருளுக்குன்னு நினச்சிடும் பார்த்து பொறுப்பாக இருந்தவர் என்ன பண்ண முடியும் அதுக்காக துக்கப்பட முடியாது துக்கப்படாமல் ஆக வேண்டியதை பார்க்கணும் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதில் ஒரு ஒரு பாதத்தில் முடிச்சுட்டார் அவர் மாம்சமயா ஸ்தூல உபாதிகி மாம்சமயா அயம் மாம்சமயா தேகா ஸ்தூல உபாதிஹி இந்த சோற்று துருத்தி நவவாயில் பட்டணம் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் ஆகவே இந்த சரீரம் வந்து என்னதுன்னா ஸ்தூல உபாதி விசிபிள் விசிபிளாக இருக்குது இந்த கிராஸ் பாடி இது முழுக்க என்ன இருக்குன்னா எலும்பு எலும்புக்கு மேலே சதை நரம்பு இரம்பெல்லாம் போட்டு அழகாக வேஞ்சிருக்கு பார்த்திவம் சரீரம் நன்றாக மண்ணானது பண்படுத்தப்பட்டிருக்கிறது பண்படுத்தப்பட்ட மண்ணே இந்த உடல் மண்ணிலே தோன்றி மண்ணாலேயே வளர்ந்து மண்ணாக போவது இந்த உடல் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னா அது மாதிரி இந்த அந்த மண் இந்த மண்ணாவது திண்ணம்னா என்ன இது மண்ணு தான் இது இந்த உடம்பு பார்த்தா நமக்கு தெரியல அந்த மண்ணினுடைய பரிணாமம் தானே ஆகாரமாக வர்றது அந்த சாப்பிட்டு தானே நம்மெலாம் இதாக இருக்கும் அன்னரசயனைவ பூத்வா அன்னரசயனைவ விருத்திம் பிராப்பிய அன்னரூப பிருத்திவியம் எத் விலீயத்தே தது அன்னமய கோஷா ஸ்தூல சரீரம்னு தத்துவபோதத்தில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம் அதனால் இந்த அன்னமய கோஷந்தான் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது இது ஸ்தூல உபாதி இதில் இல்லை ஸ்லோகத்தில் இல்லை நீங்கள் சேர்த்துக்கணும் மாம்சமய தேகா ஸ்தூல உபாதி இதை என்னவா சொல்கிறது பாருங்கள் மாம்சமய தேகா மாசமயா தேகா இது வந்து மாம்சமயம் ஆனால் இது வந்து இந்த மாம்சமயமான சரீரத்தில் தான் இருக்கோம் இதுக்கு தான் தமிழில் இதுக்கு வந்து இந்த சரீரத்துக்கு பேர் மெய்யின்னு வச்சுருக்காங்க ஏன் இதுக்கு மெய்யின்னா இது முழுக்க பொய் இது இதுக்கு போய் மெய்யின்னு வேறு பேர் வச்சா மெய்ப்பொருளை இந்த பொய்யுடல் மூலமாகத்தான் அறிந்து கொள்வதால் இதை மெய்யென்று உபச்சாரத்திற்காக அழைக்கிறோம் உண்மையிலே இது மெய் இல்லை இது பொய் தான் அதுதான் தாய்மானவர் பாடுறார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே அதனால் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை இதை மெய்ன்னு சொன்னால் இது மெய்யாயிடுமா மெய் ஆகாது ஆனால் மெய்ப்பொருளை இந்த உடம்பில் தான் நம்ம உணர்றோம் திருமூலர் சொல்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அதனால் முதல்ல சொல்கிற போது உடம்பை இழுக்காக தான் சொல்லிருக்கா ஆனால் தத்துவம் தெரிகிற போது இந்த சரீரம் சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம் ஷரீரத்தை நன்னாக வச்சுக்கிறது எதுக்குன்னா ஷரீரம் மே விசருஷணம் வேதமே பிரார்த்தனை பண்ணுறது ஆனால் இதுக்காக இது இழிவாக நினைக்கப்படாது ஆனால் ஏன் வச்சுக்கணும் அபிமானம் வைக்கப்படாது அதான் கஷ்டம் அது நன்னாவும் வச்சுக்கணும் அபிமானமும் வைக்கப்படாது எப்படி நீங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கணும் ஆனால் பற்று மாத்திரம் வைக்காதீங்க ஒன்று அது நம்மளை அறியாமையே பற்று டெவலப் ஆகிடுறது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கு எவ்வளவு பற்று இருக்குது எங்கேயாவது வெளியூர்லேருந்தா கூட மெட்ராஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் மெட்ராஸ் பெரிய அளவில் இருக்குது ஆனாலும் வந்து எங்கேயோ இருக்கோ நம்ம வடநாட்டுக்கு எங்கேயோ போயாச்சு போன உடனே அந்த மெட்ராஸில் என்ன நடக்கிறது மெட்ராஸ் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அங்கே இருந்தாலும் கூட அந்த மெட்ராஸ் வரைக்கும் அது போகிறது நீங்கள் அமெரிக்கா போனாலும் கூட பத்து நாள் கழிச்சாவது அந்த ஹிந்து பேப்பர் வாங்கி அதில் பார்த்த ஓ மெட்ராஸ் அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு திரு திருப்தி இருக்கு வந்து நமக்கு அதெல்லாம் தெரியறதில்லை அங்கே போனேன் அங்கே போனப்பறம் தான் மெட்ராஸை பற்றி நினைக்கிறோம் மெட்ராஸில் இருக்கிறப்ப மெட்ராஸை பற்றி நினைக்க மாட்டோம் நம்ம தெருவத்தான் நினைப்போம் இப்படி இருக்குது இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது இந்த சரீரத்தில் நமக்கு அபிமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல போகிறது ஆனால் இது முதல்ல சுருக்கமாக சொல்கிறது மாம்சமயா தேகா இந்த மாம்சமயமான தேகம் மாம்சமயமான தேகம்னா தேகஹான்னு சொன்னாலே தஹ்யத்தே இத்தி தேகா இதை வந்து ஓயாமல் இது எரிஞ்சுட்டே இருக்கான் உள்ளுக்குள்ளே இது நம்ம சாப்பாடு போட்டுருக்கோம் அது வந்து பேர் பேர்ன் ஆகிட்டுருக்கு அப்புறம் கடைசியில் என்னென்னா ஒரேடியா அக்னேனய சுபதா ராகே ஆகையினால கடைசியிலையும் த போகிறார்கள் இந்த சரீரம் இது அதனால் இதுக்கு பேர் தஹியதே இது தேகா தகிக்க ஓயாமல் இது தகித்து கொண்டிருக்கிறது இது தகிக்கப்பட போவது ஆகவே இதற்குப் பெயர் தேகம் ஆக இந்த தேகம்ங்கிறது இந்த ஒரு வாக்கியம் இது சொல்லிருக்கு இது அது ஒரு கருத்து தெரிகிறது தேகான்னு சொல்கிற இது வந்து அனித்யம்னு தெரிகிறது புரிய வைக்கிறது சாஸ்திரம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் தேஹஹான்னு சொன்னாலே இது அனி அனித்தியமானது சீரியமானத்வாத் சரீரம் இப்படிலாம் நிறைய சொல்லுவோம் ஆகவே இந்த சரீரம் இந்த தேகம் இது ஸ்தூல உபாதி நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஸ்தூலமான உபாதி இந்த ஒரு இட இதோடு இது முடிஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு பாதத்தில் முடிச்சு கொடுத்தது அயம் ஆத்மனஹா ஸ்தூல உபாதிஹி இந்த மாம்சமயா தேகா ஆத்மாவுக்கு ஸ்தூல உபாதியாக இருக்கிறது நன்றாக தெரிந்த உபாதியாக இருக்கிறது அடுத்தது என்ன வாசனாமயா சூக்மஹா உபாதிகி சாத் அப்படி இந்த உபாதிங்கிற சப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் வாசனாமய எண்ணங்கள் வடிவமாக இருக்கின்ற மனமானது அதனால் வாசனாமயானால் வாசனா பிரதானஹான்னு அர்த்தம் வாசனையை பிரதானமாக கொண்ட இது எண்ணங்களை முக்கியமாக கொண்ட இந்த மனது இருக்கிறது மனசு தான் அந்தக்கரணம் அந்தக்கரணம் சூக் அந்தகரணம்ங்கிறது மாத்திரமில்லை எல்லாம் சொல்ல போகிறது சேர்த்து சொல்ல போகிறது சூக்மஹா உபாதிஹி சாத் சாதாரணமாக சொன்னால் வந்து பாடி மைண்டு தான் சொல்லுவோம் நம்ம மனசு புத்தி உடம்பு மனசுன்னா சொல்லுவோம் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாசனாமயா சூக்மஹா உபாதிஹி சாத் அந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களை சொல்லுகிறது ஞான கர்மேந்திரியை சார்தம் தீ பிராண தச்சரீரக ஜானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்புறம் வந்து புத்தி நீங்கள் மனசின் சேர்த்துக்கணும் புத்தி பஞ்சமஹாபூத்தை ஜ கிருத்தம் சத்மஜன்யம் சுகதுபோகசாதனம் பஞ்சானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியை பஞ்சபிரதய மனசைக்கம் புதிச்சைகாம் சப்ததகலாதிஷ்டி தூக்ஷ்மசரீரம் அப்படி போட்டுபிடிச்சிடணும் சூக்மசரீரம் அப்போ சூக்ம சரீரத்தை வந்து நான் இது ரொம்ப அதிகமாக விஸ்தாரமாக சொல்ல விரும்பலை அறிவுக்கருவிகள் ஐந்து அதான் தமிழில் சொல்லணும் அது அறிவுக்கருவிகள் ஐந்து ஞானேந்திரியங்கள் மெய்வாய்க் கண் மூக்கு செவி சக்ஷு ஸ்ரோத்ரரசனா கிராணம் தொக்கு சக்ஷு ஸ்ரோத்ரம் ரசனா கிராணம்ங்கிற மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து அறிவுக்கருவிகள் அப்புறம் வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து செயற்கருவிகள் அதுக்கும் தமிழில் இருக்குது கை கால் கை வ பேச்சு எருவாய் கருவாய் இந்த ஐந்தும் கர்மேந்திரியங்கள் இந்த ஐந்தும் கர்மேந்திரியங்கள் செயற்கருவிகள் அப்புறம் பஞ்ச பிராணன் பிராணாபான வியானோதான சமான பஞ்ச பிராணன் தீஹின்னு சொல்லியிருக்கு மனசையும் சேர்த்துக்கணும் நாம் ஆஹ் மனஷ்சைக்கம் ஏவம் சப்ததஷ சித்தம் அகங்காரமாக அதில் இன்க்ளூடட் தான் ஆகையினால் அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் என்னென்னா சூக்ஷ்மசரீரம் சூக்ஷ்ம உபாதி இந்த உபாதிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக நான் நினச்சின்னு இருக்கேன் ஏன்னா அதை வச்சுட்டு தான் இருக்கு வேதான் சொல்ல வேண்டிய உப சொல்ல முடியும் ஆகனால் இதெல்லாம் நமக்கு வந்து உபாதி எப்படி நமக்கு இந்த வஸ்திரம் உபாதியோ அது மாதிரி இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் உபாதி உபாதின்னு சொன்னாலே இது நாம் கிடையாது அகம் உபகிதா அயம் உபாதி இது வந்து உபாதி நான் இது கிடையாதுங்கிறது அதில் இருக்கு அடங்கியிருக்கு ஆகவே நீங்கள் அதை மனதிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஸ்தூல சரீரமும் சரி சூக்ம சரீரமும் சரி ஆத்மாவுக்கு உபாதி இன்னொரு விஷயம் இது வந்து ஜடம் இதெல்லாம் சொல்லி புரிய இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது வந்து ஜடம் ஸ்தூல சரீரமும் ஜடம் சம்ஸ்கிருத்தில் ஜடம்னு சொல்லுவோம் அச்சேத்தனம்னு சொல்லுவோம் உயிரற்ற பொருள்கள் உணர்வற்றது உயிரற்றது இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது ஜடமானது இது ஜட பதார்த்தம் சாஸ் என்ன இது வந்து உணவுனால தான் வந்திருக்கு தெரியும் நமக்கு உணவு பொருளால் தான் இது உற்பத்தியாச்சு உணவால் தான் இந்த சரீரம் இருந்துன்றிருக்கு உணவா உண இந்த சரீரம் வந்து லயமானாலும் மண்ணோட மண்ணாக தான் போக போகிறது ஆகையினால இது வந்து ஜட பதார்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும் சா சாஸ்திரப்படி அந்தகரணம் சூக்ஷ்மசரீரமும் ஜடஹா ஜடந்தான் சூக்மசரீ ஜடம் சூஷ்மசரீரம் ஜடந்தான் அதுலேயும் சந்தேகம் கிடையாது நமக்கு வந்து அது என்னமோ சேதனம் மாதிரி தோணும் அதை இனிமேல் அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறது இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகம் கழித்து வரப்போகிறது அது சொல்ல போகிறது ஆனால் அது சேதனம் மாதிரி தோணும் அது சேதனம் கிடையாது அச்சேதனம் அச்சேதனம் சவிகாரம் அனித்தியம் அது பரிணாமமாக இருக்கக்கூடியது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் உடையது ஆகவே இதனுடைய தர்மத்தையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் பிறகு நான் கொஞ்சம் சுருக்கமாக அதை பற்றி விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்குவோம் இதெல்லாம் அச்சயத்தன உபாதி அனித்ய உபாதி இது நித்தியம் கிடையாது மூணு காலத்திலையும் இருக்கிறது கிடையாது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடியது இத்தனை தன்மைகளை உடையது இந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ஆக தச்சரீரக தச்சரீரகனா என்ன அர்த்தம் சூக்ம ஷரீரக் அதை சொல்லிருக்கு ஞானகன்மேந்திரியை சார்த்தம் தீ பிராணவ் தச்சரீரக தீ பிராணவ் தச்சரீர கௌ அந்த சரீரத்தோடு சேர்ந்தவைகள் என்று பொருள் தமிழில் எப்படி சொல்கிறது நல்லா பொருள் சொல்லணும்னு சொன்னால் மாம்சமயமான சொல்லணும்னு சொன்னால் ஊண்மயமான மாம்சமயமான இவ்வுடல்தான் இப்பருவுடல்தான் இப்பருவுடல்தான் ஆத்மாவுக்கு ஸ்தூலமான உபாதியாகும் ஸ்தூலமான உபாதியாகும் வாசனமயமான எண்ணங்கள் வடிவமான எண்ணங்கள் வடிவமானதும் அறிவுக்கருவிகள் செயற்கருவிகள் அறிவு மனம் பிராணங்கள் இவைகளோடு சேர்ந்தது சூக்ஷ்ம சரீர உபாதியாகும் சூக்ஷ்மமான உபாதியாகும் சூக்ம சரீரம் சொல்ல வேண்டாம் சூக்ம உபாதியாகும் ஸ்தூல உபாதி சூக்ம உபாதி ஆத்மாவுக்கு பருவான உபாதிங்கிறத தமிழில் மொழிபெயர்க்குறது ரொம்ப கஷ்டம் உபாதின்னா தமிழில் தடைன்னு எழுதியிருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் அது அதனால் உபாதிங்கிறத உபாதியாகவே புரிஞ்சுங்கோ அதுக்கு தான் அதை விளக்கமாக சொல்லியிருக்கேன் உபாதி ஈஸிகோல்ட்ருன்னு தடையில் தமிழில் அதை வந்து மொழிபெயர்க்க முடியாது ஆகவே உபாதியை உபாதி என்றே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இது சூக்ம உபாதி ஸ்தூல உபாதி சூக்ம உபாதி ஆத்மாவுக்கு எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப நேரம் கழித்து உபாதின்னா உபாதினா என்னமோ தனியாக நிற்கிறது இல்லை ஆத்மாவுக்கு எனக்கு ஸ்தூல சரீரம் ஒரு உபாதி சூக்ம சரீரம் மற்றொரு உபாதி ஸ்தூல சரீரத்தை வந்து ஸ்தூல உபாதின்னு சொல்கிறோம் சூக்ம சரீரத்தை சூக்ம உபாதின்னு சொல்கிறோம் இது முதல் ஸ்லோகம் இப்படி சொல்லியிருக்கு ரெண்டாவது ஸ்லோகத்தை படிக்கலாம் அஜானம் காரணம் சாட்சி buddhi கத புணியபம் சாட்சி போதஸ்தி போதாசோ கர்த்த சாத் புண்ணிய பாபையோ வேதாந்த சாஸ்திரத்தை அழகா ஸ்லோகங்களில் ஆச்சாரியால் வடித்துக் கொடுக்கிறார்கள் போதாபாசவுன்னு இருக்கிற மாதிரி தெரியறது போதாபாசோன்னு போட்டுவோம் போதாபாசோ இந்த ஸ்லோகத்தில் மூணாவது உபாதி முதல் பாதத்தில் ரெண்டு பதத்தில் சொல்லிவிடுச்சு முதல் பா முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் தெரியணும் முதல் ஸ்லோகத்தில் அஜானம் காரணம் சாட்சி முதல் பாதம் போதஸ்தாம் விபாசக ரெண்டாம் பாதம் போதாபாசோபுத்தி கத மூணாவது பாதம் கர்த்த சாத் புண்ணிய பாபோ நாலாவது பாதம் இந்த முதல் பாதத்தில் என்ன இருக்குது அஜானம் காரணம் சாட்சின்னு இருக்குது இந்த சாக்ஷியை விட்டுடுங்கோ மற்ற ரெண்டும் அஜ்ஞானம் காரணம் சிம்பிளாக சொல்கிறது அஜ்ஞானம் காரணோபாதி ஆத்மாவுக்கு காரணோபாதிங்கிறது அஜானம் அப்போ சூக்மம் ஸ்தூலம் பார்த்துட்டோம் இப்படி போகிறது சாஸ்திரம் வந்து இப்படி வரிசையாக போகிறது எப்படி தைத்திரிய உபனிஷத்தில் வந்து அன்னோந்தர ஆத்மா பிராணமயா அன்னமயா சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அன்னமயத்தில் இருக்கும் அந்நோந்தர ஆத்மா பிராணமயா அந்யோந்தர ஆத்மா மனோமயா அந்நோந்தர ஆத்மா விஜானமயா அந்யோந்தர ஆத்மானந்தமயா ஆனந்த ஆத்மா அப்படின்லாம் சொல்லியிருக்கு உபனிஷத்தில் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி தான் வரிசையாக போகிறார் இந்த லைனில் இப்படி போகிறார் முதல்ல ஸ்தூல உபாதியை விளக்கி சொல்லியாச்சு அப்புறம் சூக்ஷ்ம உபாதியும் விளக்கி சொல்லியாச்சு ஸ்தூல சூக்ஷ்மம் ரெண்டுக்கும் காரணமாக இருக்கிற அஜானத்தை மூன்றாவது உபாதியாக சொல்லுகிறார் அஜ்ஞானம் இந்த அஜ்ஞானம் வந்து காரணம் அஜ்ஞானம்னு சொன்னால் அறியாமை அறியாமை இங்கிலீஷில் இக்னரன்ஸ்னு சொல்கிறோம் அறியாமை எதை அறியாமைன்னா தன்னை பற்றிய உண்மையை அறியாமல் இருப்பதுதான் காரணம் காரண உபாதி அநாதி அனிர்வாச்சியா அவித்யா ஆகையினால அஜானந்தான் காரணம் சிம்பிளாக சொல்லியிருக்கு அறியாமைதான் இந்த சூக்ம உபாதிக்கும் ஸ்தூல உபாதிக்கும் காரணம் அப்போ அஜ்ஞானத்தை வந்து நாம் பார்க்குறோம் அஜ்ஞானத்தை வந்து நாம் அறிகிறோம் அதுலேருந்தே சொல்ல விரும்ப போகிறார் அவர் அஜ்ஞானத்தை நாம் அறிகிறோம் அ அஜானத்தை அறிகிறோம்னு சொன்னாலே அஜ்ஞானத்துக்கு வேறாக நம்மை நாம் தெரிந்து கொள்கிறோம் அதை நான் விவரமாக சொல்கிறேன் அஜானம் காரணம் அஜானந்தந்தான் காரண உபாதி அது இருக்கிறதுனால தானே சூக்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் நான் நம்ம நினைக்கிறோம் என்னன்னு தெ என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்காததுனால தான் நான் இல்லாததை நான் நினைக்கிறேன் தான் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் அப்படி தமிழில் சரி தெளிவாக தான் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் தான் அதனால தான் இது என்ன பண்ணுறோம் அதில் போய் அபிமானம் வச்சுக்கிறோம் அப்போ அஜானம் காரணம் நான் இது அஜானம் காரணங்கிறத மாத்திரம் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இந்த அஜானம் ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியாது சுவாமிஜி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களைனா அது எந்த புஸ்தகத்துலேயும் கிடையாது ஏன் நமக்கு அஜ்ஞானம் வந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னா அஜானம் ரொம்ப காலமாக இருக்குது ஆகையினால அஜானம் எப்போ இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது அஜ்ஞானம் அநாதி அஜ்ஞானம் வந்து அனாதி மாயை அனாதி நம்ம வேதாந்த மதத்தில் ஆறு விஷயங்கள் அநாதி ஜீவயீசோவிசுதாச்சி தீவேஷையோர் அவிதா தச்சித்தோர் ஷடஸ்மாக்கம் அநாதய அஸ்மாக்க மத்தய் நம்முடைய மதத்தில் அநாதி என்பது ஆறு விஷயங்கள் அநாதியாகும் என்னது ஜீவா அநாதி ஸ்வர அநாதி விஷுத்தித் சைத்தன்யம் சுத்தச்சைதம் அநாதி தா ஜீவேஷையோர்தா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம் இருக்கே அதுவும் அனாதி ஜீவேஷையோர்தா அவித்தியா அநதி அஜானமும் அநாதிதான் தச்சித்தோர் பேதம் அஜானத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் இருக்கிற பேதம் இருக்கே அதுவும் அனாதி எப்ப இருந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்போது ஜீவ ஈஷோ விஷுத்தாச்சி ஜீவ ஈசோ விஷுத்தாச்சி ததா ஜீவேஷையோர் பிதா அதே மாதிரி ஜீவ ஈஸ்வரையோ பேதா அவித்யா தச்சிதோர் பேதா அவித்யை அதுக்குள்ள அதுக்கும் சைதன்யத்துக்குள்ள பேதம் அஷடஸ்மாக்கம் அநாதய சிம்பிளாக ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு பாருங்க எத்தனை அநாதி எத்தனை ஆறு சொல்லுன்னா சிம்பிளாக ஸ்லோகத்தில் சொல்லிடலாம் ஜீவ ஈசோபிசுதாஜி ததா ஜீவேஷையோர் பிதா அவித்யா தச்சித்தோர் பேத ஷடஸ்மாக அப்போது என்னது இந்த அஜானம் அதனால் எப்போ தெரியாது ஆனால் அதை நீக்கிறதுக்கு நூமேஹ தோபலத்தை நான் தோ நச்சாதிர் நச்சசம்பிரதிஷ்டா ஆகையினால் இது வந்து நம்மளால் விளக்க முடியாது அனிர்வாச்சியா அநாதியவித்யா ஆகையினால இந்த அஜானம் எப்போ இருந்து வந்ததுன்னு யாரும் கேட்கப்படாது கேட்கறதுங்கிறதே முட்டாள்தனம் சொல்லிவிடுவோம் அதனால் அனாதின்னு சொல்லிவிட்டால் ஃபுல் ஸ்டாப் பேசப்படாது ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதனால் ரொம்ப கேட்டால் என்ன அவுட் ஆஃப் சிலபஸும் சொல்லுவோம் இதில் இல்லைப்பா சிலபஸ்லையே இல்லை அதனால் வந்து இது அனாதின்னா அனாதின்னு அதோடு ஒத்துக்கணும் சில விஷயங்கள் எல்லாம் ஒத்துண்டு தான் பேசணும் அது வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்காது எப்படியா கண்டுபிடிச்சி தான் ஆகணும் கண்டுபிடிச்சுட்டே இரு அது எது முடியாது சாஸ்திரத்துக்கு தெரியும் அது எதை வந்து சொல்ல முடியும் எதை சொல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சுதான் சாஸ்திரம் சொல்லும் ஆகையினால் முடியாத முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அதனால் அது அனிர் வாட்சியம் அது என்னென்னு அதை விளக்க முடியாது ஆனால் ஜானம் வந்தாச்சுன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது அதனால் உனக்கு தேவை வந்து நிம்மதியாக அஜானம் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சியா சொல்லு நிம்மதி வேணுமா அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னு புத்திசாலித்தனமாக இருந்தால் அஜானம் எப்படி வந்ததுங்கிற ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது அப்படி ஆராய்ச்சி பண்ணுறது வர்த்தம் பிரயோஜனம் கிடையாது அஜ்ஞானம் ஏன் வந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் அஜ்ஞானந்தான் அபிமானத்துக்கு காரணமாக இருக்குது நீங்கள் கேட்டிருக்கலாம் பரமார்த்தான சுவாமிஜியோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் கேட்டிருக்கலாம் அஜ்ஞானத்தினால அவிவேகம் அவிவேகத்தினால அபூர்ணத்துவம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது அஜ்யானத்தினால அவிவேகம் அவிவேகத்தினால அபூர்ணத்வம் அபூர்ணத்துவத்தினால ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால் கர்மா கர்மாவுனால் ஜென்மா ஜென்மாவினால கர்மா இப்படியே சுத்திகிண்டே இருக்கு ஆகையினால எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா அஜானந்தான் காரணம் அப்போ இந்த அஜானந்தான் காரணமாக இருக்கிறது காரணோபாதிகி ஆக காரணோபாதிஹி அஜானம் இப்போ அடுத்த வரி என்ன சொல்கிறது பண்ணுவோம் இப்போ மூணு பார்த்துட்டோம் இப்போ ஸ்தூல உபாதிகி கிம் ஸ்தூல உபாதி மாசமய தேகா ஸ்தூலோபாதி வாசனமய சூக்மோபி அஜானம் காரணோபாதி ஆத்மன ஆத்மாவுக்கு இந்த மூணு உபாதி இருக்கு ஆனால் இந்த மூணு உபாதி பிரகாசம் பண்ணுறது எதுன்னா தஷாம் விபாசகோதா சாட்சி சா்சி சாட்சி சாட்சா நேரிடைய பாக்கம் பாக்கிறது நதுக்கு கண்ணுகிடைய அதுக்கு ஸ்ோத்திய ஸ்ோத்தம் மனசோமோஜ் வாச்சோ வாசம் சவு பிராணியாணு ீராஸ்மல் அம்தி எத்தியம் அகிரம் அகோத்திரம் அச்சுஸ்ரோத்ரம் அதுக்கு கண்ணு கிடையாது காது கிடையாதுன்னு உபரிஷன் சொல்லிருக்கு அதனால் பார்க்கறதுன்னு நான் வார்த்தைக்கு சொல்கிறேன் சாட்சாத் ஈக்ஷத்தை நேரடியாக பார்க்குறது இப்போ நமக்கு தெரியுறது வேறு யாரும் இல்லை இப்போ நமக்கே தெரியறது நமக்கு வந்து நம்ம நம்மளை யாருன்னு நமக்கு தெரியலேங்கிறது தெரியறதோ இல்லையோ தெரியறதோ இல்லையோ அது தெரியணும் அது தெரியலன்னா பாடமே நடத்த முடியாது அதனால் சுவாமிஜி எனக்கு நான் யார் நான் உண்மையில் நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்பது தெரிகிறது அது தெரியணும் உண்மையில் நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிகிறது அது தெரியணும் அதனால் நான் யார் எனக்கு என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது என்னது அஜானம் அது எனக்கு தெரிகிறது அது இந்த தெரிகிறதுன்னு சொல்கிறோமே அதுதான் பிரகாசிக்கிறது அது அதை பிரகாசப்படுத்துறது அஜ்ஞானம் எனக்கு அஜ்ஞானம் இருக்குது எனக்கு ஞானம் இருக்கு எனக்கு அஜ்ஞானம் இருக்குது எல்லாம் அந்தகரண தர்மம் தான் அஜ்ஞானம் ஞானம் ஞானம் இருக்குது அஜ்ஞானம் இருக்குங்கிறது எனக்கு தெரிகிறது அதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது அஜானத்தை எது அறிகிறதோ அதுதான் சாட்சி அப்போ உடனே அஜானத்தை கடவுள் அறிகிறார் சொல்லிவிடக்கூடாது என்னுடைய அஜானத்தை கடவுள் அறிவார் நான் அறியவில்லை யான் அறியேன் பராபரமே அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது அஜானத்தை நான் தான் அறிகிறேன் ஆகையினால யார் சாட்சின்னா அகம் சாட்சாத் அஜானம் பசியாமி நான் நேரடியாக அஜானத்தை பார்க்கிறேன் அஜானத்தை பார்க்கிறேன் ஆகையினால என்னன்னா அஜான சாக் அஜான சாட்சி அகம் அஸ்மி உபனிஷத் ஸ்லோகம் இப்படி சொல்லிக் கொடுக்குறது தேஷாம் விபாசகா போதா சாட்சி தேஷாம்னா கேஷாம் காரணோபாதி சூக்மோபாதி கொஞ்சம் அப்படியே வெயில் வேறு அடிக்கிறதா வெயிலுக்கு வெயில உடம்பு சூடாக இருக்கும் இதை வேற கேட்குறோம் நியாயமாக பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கணும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் இல்லைன்னு வச்சுங்க பக்தியாக இருந்தால் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணலாம் முழுக்க முழுக்க தத்துவானம் அதனால் இது அபிஷேகம்லாம் பண்ண முடியாது அப்போ என்னென்னா இது வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்தா அப்படி தோணலை இருந்தாலும் சொல்லி வைக்கணும் அது தோன் புரிஞ்சுக்கணும்னா சா தேஷாம் விபாசகா தேஷாம்னா உபாதித் திரையாணாம் மூன்று உபாதிகளையும் விசேஷ பாசத்தை நன்றாக பிரகாசப்படுத்துகிறது எது பிரகாசப்படுத்துகிறதோ நமக்கு நல்லா தெரிகிறது நான் நான் பார்க்குறேன் இந்த உலகத்தை பார்க்குறேன் ஆகையினால் விஷயங்கள்லாம் நன்றாக எனக்கு தெரியறது அப்புறம் ஸ்தூல சரீரம் இருக்குதுன்னு நான் எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கிறது இப்படி க்ளாஸில் உட்காந்து ஒரு இடத்துல விசாரம் பண்ணுறவோ நினைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஸ்தூல சரீரம்னு நினைச்சுட்டா இருக்கும் ஆகம் ஸ்தூல சரீரம் உபா உபாதி இது ஸ்தூல சரீரம் உபாதி தான் உபாதி தான் நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல அப்படி நினைக்க மாட்டோம் அப்படிலாம் பண்ணாயங்கோம் நிறைய பேர் அப்படி வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டு அப்படிலாம் பண்ணணும் போல் இருக்குன்னு நினச்சிட்டுருக்கா எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்க்க அப்படியே மேலே அப்படியே ரோட்டில் போகிறத அப்படியே போகிறது ஏன்னா அஜானம் காரணம் சாட்சி எல்லாம் நிறைய பேர் அப்படி அப்படி நினச்சி நோட்றா அப்படி அப்படி ஆகிட்டா இப்படி வேதாந்தம் படிக்கிறபோது இப்படியே மேலே பராக்கு பார்த்துட்டு இப்படி பராக்கு இல்லை அது பிரத்யேகம் இல்லை அது பராக்கும் இல்லை அது ஒரு அது ஒரு அவஸ்தை அது அப்படியே இருக்கணும் போல் இருக்கு யாராக பேசிட்டு இருக்க தான் அப்படிங்கணும் அப்படின்னா வாழ்கிட்டா அந்த இது பண்ணிடப்படாது விட்டுவிடுவோம் எங்கேயோ விட்டுடுவோம் போல் கொஞ்சம் பேசி ரொம்ப அதிகமாக பேசினோம்னா அதுலேருந்து எங்கேயோ போயிடுவோம் போல் பயப்படப்படாது எல்லாம் வந்து சாஸ்திரம் வந்து எளிமையாக தான் சொல்லிக் கொடுக்குறது நம்ம தான் அதை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி விடப்படாது அது ரொம்ப எளிமையாக மாத்தா மாதிரி அம்மா மாதிரி எளிமையாக தான் சொல்லிக் கொடுக்குறது சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்குறது நாம் போயாது அது நம்ம மனதுக்குள்ளே என்னென்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாகும் சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய விஷயத்தை மனதுக்குள்ளே அப்படி நினச்சுன்னு விட்டோம் அதனால் என்ன ஆடுத்து எவ்வளோ தான் டீச்சர் வந்து புகுத்து புகுத்து புகுத்தினாலும் அந்த மனசில் அந்த எண்ணம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது எளிமையானதுதாங்கிறதே புரிய மாட்டேங்குது ரொம்ப எளிமை ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது இப்படி தான் இருக்குது நாங்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் சுவாமிஜி உங்களுக்கெல்லாம் அது நம்ம கடைசியில் அதை அற்றதை இப்படி போட்டு விடுறது உங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சொல சவாவம் நாங்கள்லாம் வந்து விஆர்ஆல் ஆஃப்டர் ஆல் அப்படின்லாம் கொஞ்சம் எழுத்துடும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல்கிற விஷயம் தெளிவாக புரியுது டெக்ஸ்ட் அழகாக தானே சொல்லிட்டு போகிறது ஆகா ஸ்தூல உபாதி சூக்ஷபி காரண உபாதி இந்த மூணு உபாதியையும் எது பிரகாசப்படுத்துகிறதோ தேஷாம் விபாசகா போதா போதான்னா சைத்தன்யம் சித் இந்த சைத்தன்யம் தான் சாட்சின்னு சொல்கிறார் இங்கிலீஷில் வந்து ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸுன்னு சொல்கிறோம் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னாலே அது ப்யூர் தான் அதுக்கப்புறம் அது பியூர் கான்சியஸ்னஸ் வேறு அதுக்கு வேறு ஒரு அப்ஜெக்டிவ் வேறு போட்டு வச்சுருக்கோம் பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறது அதனால் அது தமிழில் வேற அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் தூய உணர்வுன்னா தூய உணர்வு ப்யூர் கான்ஷியஸ்னு சொன்னதை வந்து அப்படியே மாற்றணும் இல்லையோ அதனால் தூய உணர்வு உணர்வு தாய்மான் ஒரு அடிக்கடி இந்த விஷயத்தில் நான் கோட் பண்ணுறது உண்டு உங்களுக்கு தெரியும் தாய்மான்வரோடய குரு சொல்லிக் கொடுத்தாரான் என்ன சொல்லி கொடுத்தாரான் இந்த பாரப்பா இந்த பஞ்சபூதமயமான ஸ்தூல சரீரம் நீ இல்லை நீ நான் கொஞ்சம் யோசித்து பார் நீ இந்த வந்து இந்த இந்திரியம் கரணமும் கூட நீ கிடையாது அவர் குரு சொல்லி கொடுக்குறார் தாய் மாணவருடைய குரு தாய் மாணவருக்கு இந்த பாரு பஞ்சபூதமயமான சரீரம் நீ கிடையாது இந்த சூக்ஷமாக அந்த கரணமும் நீ கிடையாது நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானா தெரியும் நீ வந்து சுத்தமான சைத்தன்யமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் குரு அதை கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருந்து தான் அப்பா விடுபட்டுவிட்டேன் ஏன்னா இதெல்லாம் என்ன நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நான் இல்லைன்னு புரிஞ்ச உடனே மோக்ஷா ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்கிறார் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் ஊரைத்த சொல் ஆனந்தம் தோழி இப்போ இந்த பாட்டில் இவ்வளோ தெளிவாக பாருங்க கொஞ்சம் முடிச்சுடுது ஸ்தூல உபாரி சூட்ச்மோ உபாதி காரண உபாதி வேணா சொல்லலன்னு நீங்க சொல்லலாம் அதெல்லாம் அண்டர்ஸ்டுல பாராதிபூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் யாரு ஐயன் அன்பாய் உரைத்த சொல் அப்படின்னு ரொம்ப கடுமையாலாம் சொல்லலை புரிஞ்சுக்க அப்படின்னு தான் சொல்லலை அப்படிதான்ப்பா அப்படி சொன்னாராம் அன்பாய் சொன்னாராம் இதுதான்ப்பா இதான்ப்பா விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதுதான் விஷயம் அப்படின்னா அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழில் அவர் ரொம்ப பிரியமாக சொல்லி கொடுத்தார் எனக்கு ஆனந்தமாக இருந்ததுங்கிற அது மாதிரி இனியும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறது தேஷாம் விபாசகா போதகா சாட்சி அந்த மூன்று உபாதி திரயங்களையும் மூன்று உபாதி திரயங்களையும் நான் தமிழ் சம்ஸ்கிருத்தையும் அதனால் மூன்று உபாதி திரயம்னு போட்டிருக்கலே சுவாமிஜி இங்கே திரயம் வேற சொல்லியிருக்கேன் அங்கே வேற மூன்று சொல்லியிருக்கே அப்படிலாம் கேட்டுவிடாங்க பேசுகிறப்போ அப்படிலாம் வரும் அங்கே உபாதி திரயங்களையும் எது பிரகாசிப்பிக்கின்றதோ ஒளிர்விக்கின்றதோ இல்லியூமின் பண்ணுகின்றதோ அதுதான் அந்த போதகாயேவ சாட்சி அந்த போதம்தான் சாட்சிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த போதம்தான் சாட்சியாக இருக்குது சாட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் சாட்சியம் உபாதித்ரயம் சாட்சி சுத்த சைத்தன்யம் சாட்சியம் வந்து உபாதித்ரயம் சாட்சி வந்து சுத்த சைத்தன்யம் உணர்வு தமிழ் அதுக்கு வந்து உணர்வுன்னு சொல்லுவோம் உண்மையில் நான் உடலன்று உண்மையில் நான் மனமன்று நான் உணர்வாக இருக்கிறேன் அகம் சுத்த சைதன்யஸ்வரூப்பா அஸ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லை அதுதான் தேஷாம் விபாசக போதாக சாட்சி இது இங்கே தான் வந்து ஆத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு முதல்ல உபாதியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் இப்போ உபஹிதத்தை சொல்லியாச்சு அப்போ நம்ம போட்டுக்கணும் சாட்சியேவ உபஹிதம் உபஹித சாட்சியேவ உபகிதா அப்படி சொல்லி புரிய வச்சாச்சு ஷாக்காச்சந்திர மறந்து போயிருக்கோம் ஷாக்காச்சந்திர நியாயனை எதை எந் எது உடலையும் மனதையும் அறியாமையையும் அறிகிறதோ அப்படி போட்டுக்கணும் மூணையும் போட்டுக்கணும் எது உடலையும் மனதையும் அறியாமையையும் அறிகிறதோ அதுவே உணர்வாகும் இன்னும் தமிழில் இன்னும்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்குது பேருணர்வு அப்படிலாம் போடுவான் போகும் உணர்வுனாலே போகும் பேர் உணர்வு உணர்வில் என்ன பேர்னு பேர் சிறியது பெரியது சிறியது அப்புறம் இன்னொன்று ஞான் வச்சுக்கணும் இந்த உணர்வுங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணுற போது ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டியிருக்கு நம்ம வந்து ஃபீலிங்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் அதுக்கு வந்து ஐ ஃபீல் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உணர்வு உணர்வு வேற உணரப்படுவது வேறு இன்னொரு வார்த்தை இருக்குது உணர்ச்சி உணர்ச்சி இன்னொரு வார்த்தையில் இன்னொரு சொல் இன்னொரு சொல் வந்து உணர்ச்சின்னு இருக்குது உணர்ச்சிங்கிறது மனதை சேர்ந்தது உணர்ச்சின்னு சொன்னால் இமோஷன்ஸ் இமோஷன் அந்த உணர்ச்சிங்கிறது வந்து இமோஷனை தான் குறிக்கும் கான்சியஸ்னஸை குறிக்காது அப்போ உணர்ச்சி என்பது மனதை சேர்ந்தது உணர்ச்சிகளை எது உணர்கிறதோ அது உணர்வு ஆக உணர்ச்சி வேறு உணர்வு வேறு ரொம்ப நேரம் கழிச்சு நிறைய இப்படிலாம் ப்ராப்ளம் வந்துருக்கு நல்லா அனுபவத்தினால இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிவிட்றேன் நல்ல உணர்ச்சி வேறு உணர்வு வேறு உணர்ச்சிகள் மனதைச் சேர்ந்தது கோப உணர்ச்சி பொறாமை உணர்ச்சி அன்பு உணர்ச்சி வேற்றுமை உணர்ச்சி என்னெல்லாம சொல்கிறோம் அதெல்லாம் மனதை சேர்ந்தது ஆனால் உணர்வு அனைவருக்கும் பொதுவானது இப்போ இந்த இதில் வந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்தூல உபாதி சூக்ஷ்ம உபாதி காரண உபாதி நம்ம எல்லாேருக்கும் இருக்குது சைத்தன்யம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சந்தேகம் இல்லையே அதுதான் எங்கேயோ போயிருக்கு அமெரிக்காவுக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ வந்து எல்லோரும் நம்ம இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் புரிகிற விஷயந்தான் ஆகையினால் தனித்தனியாக சொல்ல வேண்டியது அதனால்தான் வேதாந்தத்தை எல்லாரையும் உட்காந்து வச்சு பேச முடியறது கர்மகாண்டமாக இருந்தால் ஒரு ஒருத்தரையும் தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் புத்திரகாமேஷ்டி அங்கே பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கணும் அது தனியாக தான் விஷயம் இதெல்லாம் பண்ண முடியும் இது அப்படி இல்லை எல்லாத்தையும் எல்லாேருக்கும் அதிர்ஷ்டானமான சைதன்யத்தை பற்றி பேசுகிறோம் அதனால் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பேசுகிறோம் அடுத்த வரி தான் முக்கியமாக முக்கியமானது இல்லை ரொம்ப முக்கியம் இந்தது தான் சாட்சி போதஸ்தேஷாம் விபாசகா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் இதுதான் நம்முடைய சொரு நம்முடையன்னே சொல்லப்படாது இதுதான் நான் இது நம்ம வார்த்தைக்காக ஒரு உபன்யாசத்துக்காக சொல்கிறேன் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் நாம் வந்து ஸ்தூல சூக்ம காரண உபாதிகளுக்கெல்லாம் சாட்சி அவஸ்தாத்திரய சாட்சி ஸ்தூல சூக்ம காரண சரீர வத்திரிக்தா ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்கிற போது என்ன சொல்கிறோம் பஞ்சகோஷ விலட்சணா சச்சிதானந்த ஸ்வரூபசன்னு எஸ்திஷ்டதி ச ஆத்மா அப்படின் தான் போதஸ்தேஷாம் விபாசகா இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ இந்த சாட்சி போதகா போதகான்னா சைதன்யம் இது வந்து சாட்சியத்தினால ஒரு ஸ்டேட்டஸ் இதுக்கு வர்றது சாட்சின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது சாட்சிங்கிறது வந்து இதுக்கு வந்து சாட்சியத்தினால உண்டாகிற ஸ்டேட்டஸ் உண்மையிலே இது சாட்சியும் கிடையாது உண்மையில் இந்த உண்மையில் நான் சொல்கிற போது நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையில் இது சாட்சியும் கிடையாது என்ன குழப்பில் ரொம்ப நேரமாக சாட்சின்னு சொல்லிவிட்டு இப்போ சாட்சி இல்லைன்னு சொல்கிற இடையே இந்த சா போதகான்னு ஒரு பதம் இருக்குது சாட்சின்னு ஒரு பதம் இருக்குது இப்போ இந்த சாட்சிங்கிற பதம் வந்து இந்த போதத்துக்கு மாயினால் உண்டான ஸ்டேட்டஸ் தான் உண்மையிலேயே இதுக்கு சாட்சிங்கிற சாட்சித்துவமும் கிடையாது இப்போது சிஷ்யாலே இல்லைன்னு சிஷ்யாலையில் குரு உட்கார்ந்துருக்காருன்னா சிஷ்யன் இருக்கிறவோ தான் குருத்வம் குரு என்கின்ற தன்மை சிஷியன் இருந்தால்தான் வரும் சிஷ்யனே இல்லை ஒரு சிஷியனும் கிடையாது அவருக்கு ஆனால் அவர் பெரிய குருன்னா எப்படி சொல்ல முடியும் அப்போது ஞாபகம் வச்சுக்கணும் அதே இது மாதிரி எல்லா இது போட்டுக்கலாம் எதா இருந்தாலும் சரி அதை வச்சு தான் இருக்குது குழந்தையை வச்சு தான் அம்மா அப்பாங்கிற ஸ்டேட்டஸ் அதே மாதிரி சிஷ்யனை வச்சு தான் குருங்கிற ஸ்டேட்டஸ் அதே மாதிரி சாட்சியத்தை வச்சுத்தான் சைத்தன்யத்துக்கு சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ் ஆனால் ஏன் வச்சுக்கணும் ஸ்டேட்டஸ் வந்து நிரந்தரமும் எந்த ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் எல்லாம் அவுட்டு ஆக என்னால் வச்சுக்கணும் அந்த ஸ்டேட்டஸு கூட நம்ம வந்து ஒரு உபச்சார உபன்யாசத்துக்காக புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறோமே தவிர கடைசியில் சாட்சியத்தை எப்போ நாம் நெக்ட் பண்ண போகிறோமோ சாட்சியம் மித்யான்னு சொன்னால் சாட்சித்வம் அப்படி மித்யா சாட்சி சாட்சியம் மித்யா சொன்னதுக்கப்புறம் சொல்ல போகிறோம் சாட்சியம் வந்து ஒரு மாயத்தோற்றம்னு சொல்ல போகிறோம் இந்த ஸ்தூல சரீர ஸ்தூல உபாதி சூக்ஷ்மூபாதி காரண உபாதி இந்த மூன்றும் ஒரு மாயத்தோற்றம் இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கும் பொழுது என்ன போகிறது அதை வந்து நம்ம நெகட் பண்ண போகிறோம் எப்போ அதை நெகட் பண்ணிட்டோமோ அப்போ சாட்சிங்கிற ஸ்டேட்டஸும் தானாகவே போயிடும் அப்போ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டிருக்கார் இந்த கிரந்தகர்த்த தேஷாம் விபாசகா போதா யாம் விசக சாட்சி போதா தஷம் சாட்சி பவீ அப்படி படிக்கணும் தஷாம் உபாதித்தையா விபாசகாட்சிபவதி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ரொம்ப இனிமே தான் முக்கியமான விசாரம் இருக்குது இது இப்போ இப்போவே புரிஞ்சு கொடுத்தேன் முடிச்சு விடலாமா க்ளாஸ்ன்னா லகு முடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்லை லகு வாக்கியவருத்தியும் முடிச்சாகணும் அதுக்காக வேண்டி இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இப்போ ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லிகிட்டே வந்தேன் முதல்ல இந்த ஸ்தூல உபாதியும் சூக்ஷ்மூபாதியும் ஜடம்னு சொன்னேன் ஜடம்னு சொன்னேன் சவிகாரம்னு சொன்னேன் அதெல்லாம் அதுக்கு அதனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த போதகா இருக்க சுத்த சைதன்யம் இது வந்து இது சேதனம் இது சேத்தனம் இது வந்து நிர்விகாரம் எல்லாம் முக்கியமாக சொல்லிருக்கு நிர்விகாரம் ரொம்ப முக்கியமான லக்ஷணம் நெர்விகாரா நெர்விகாரு சொன்னால் ஒரு நாளும் மாறாது விகார சாட்சியேவ போதா நூ போதா விக்காரம் ப்ராப்னோதி போத போதத்தினுடைய போதசிய சாட்சியே போதத்துன்னு மாற்றி சொல்லிட்டேன் போதம்ங்கிறது வந்து விகாரத்தோட சாட்சி ஆனால் அதுக்கு விகாரம் கிடையாது அதுவும் விக்காரம் ஆச்சுன்னு சொன்னால் இன்னொன்று வேண்டியிருக்கும் அந்த விகாரம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேள்வி வரும் அதுக்கு நீங்கள் நேராக பிறகதாரணிய கட்ட பாஷத்துக்கு தான் போடணும் அப்போது சா போதம் வந்து விகாரத்துக்கு சாட்சி அது நிர்விகாரம் இந்த லக்ஷணம் நான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு நிறைய சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்குது ஏகோ தேவா சர்வபூதேஷு சர்வபூத பூதாந்தராத்மா சர்வபூதாதி சாட்சி சேதா கேவலோ நிர்குண சொல்கிறக்கு பகவானும் கீதையில் சொல்கிறார் ேஸ்ன் யா கௌம ஜர தேத்தரப்பிரி யர்துதி வாசாசிர்ணா விவாதி நரோபராணி தரீராணி வினியான நவஹி நயன பாவக்கை க்ளேதையாபோஷய மாருத இன்னும் இது மாதிரி எத்தனையோங்களாம் ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது சைத்தன்யத்தை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு எந்த விதமான விகாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது ஒரு விதமான மாற்றமும் இல்லை தமிழில் சொல்லணும்னு சொன்னால் மாற்றங்களை அறிகின்ற மாற்றங்களை எது அறிகிறதோ அது ஒரு மாறுவதில்லை மாறுவதை அறிவது மாறாதது அது ஒரு அது அது புரிஞ்சுக்கணும் இது வந்து இது போதத்துக்கு உள்ள லட்சணங்களில் ஒன்று நெர்விகாரா அப்போ நீங்கள் ரெண்டாக போட்டுக்கணும் இப்போ வந்து சாட்சியம் சாட்சின்னு போட்டுங்க அப்போ நமக்கு சௌரியமாக இருக்கும் சாட்சியம்னு போடும்போது என்னவாக இருக்கும் ஸ்தூல உபாதிகி சூக்மபாதிகி போட்டுங்கோ அது ரெண்டு போட்டுங்கோ ஸ்தூல உபாதிகி சூக்மபாதி காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூடட் தான் அதை நீங்கள் தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டு இப்போ சாட்சியம் சாட்சி சாட்சியம் அச்சேதனம் சாட்சி சேத்தனம் சாட்சியம் சவிகாரம் சாட்சியம் வந்து சவிகாரமாக இருக்கிறது சாட்சி நிர்விகார சாட்சி நிர்வீகார அப்புறம் இன்னொரு லக்ஷணம் சாட்சியம் அனித்தியம் சாக்ஷி நித்தியா சாக்ஷி வந்து நித்தியமானது எப்போவும் இருக்குது காலத்திலையே போய் சொல்லப்போனால் கால அத்தீதா இது வந்து காலாந்தர்பவா சாட்சியம் வந்து காலத்துக்கு உட்பட்டது சாக்ஷி வந்து காலத்துக்கு உட்படாதது இது மாதிரி பல லட்சணங்களை சொல்லலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லட்சணங்கள் அது மாத்திரம் இல்லை சாட்சியம் வந்து சாட்சியம் வந்து சாஸ்திரப்படி சாட்சியம் மித்யா சாட்சி சாட்சினா சாட்சி சாட்சித்வம் மித்தியாதான் அந்த சாட்சிக்கு அந்த அதிஷ்டானம் இருக்க அது வந்து சத்தியா இன்னும் சில லக்ஷணங்களெல்லாம் நாளைக்கு நன்றாக விஸ்தாரமாக சொல்கிறேன் இப்போ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆத்மா ஒரு நாளும் மாறாது அனாத்மா ஆத்மா அனாத்மா இப்போ ஆத்மா அனாத்மாங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது நிறைய பேர் பரமாத்ம சுவாமிஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கு நிறைய சில பேர் புதுசாகவும் வந்திருக்கு அதனால் ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன் அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ சாட்சிக்கு வந்து முக்கியமான லட்சணம் வந்து சேத்தனம் சாட்சியம் வந்து அச்சேதனம் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா சம்சாரி யாரு சேத்தனைனா அச்சேதனா புதுசாக இன்னொரு பதம் வந்திருக்கேன்னா சம்சாரின்னா யாரு நம்ம இந்த அவஸ்தப்படுறவன் யார் அச்சேதனம் வந்து அவஸ்தப்படுமா அச்சேதனம் வந்து அவஸ்தப்படுமா அச்சேதனம் வந்து அவஸ்தப்படாது அச்சேதன ஜட பதார்த்தத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஜட பதார்த்தம் சேதனமோ நிர்வீகாரமாக இருக்குது இதுவோ சவிகாரமாக இருக்குது ஆனால் சேத்தனமாக சவிகாரத்தை விட்டுடுவோம் அச்சேதனம் அச்சேதனம் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்குமா சேதனம் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்குமா சேதனம் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கும்னு சொன்னால் அது என்ன ஆகிடும் அது சம்சாரி ஆகிடும் சம்சாரின்னா அந்த சவிகார லக்ஷம் நிர்வீகார லட்சணம் இருக்கே அது ஓம் தச்சது போயிடும் அதுக்கு அது இருக்காது போயிடும் இதுக்கு வந்து சம்சாரம் சொல்ல முடியாது ஏன்னா இது ஜடம் ஜடம் எப்படி சம்சாரி முடியும் சேதனம் சம்சாரி என்று சொன்னால் அது என்ன ஆகும்னா அதுக்கு சவிகாரத்துவம் வந்துடும் ஆனால் அதுவோ நெர்விகாரம் இப்போ கேள்வி சம்சாரி யார் நான் தான் சொல்லப்படாது புரிய புரியசாரி யார் யார் அதாவது சுகதுக்கத்தை அனுபவிச்சு புண்ணியபாபத்தை அனுபவிச்சுன்று இருக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு விடை இரண்டாவது வரியில் வருகிறது போதாபாசோ புத்திகதா கர்த்தாசியாத் புண்ணியபாபையோ இந்த அச்சேதனமான அந்த சேத்தனமான சாட்சி அதில் அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கின்றது அந்த பிரதிபிம்ப சைதன்யந்தான் சம்சாரி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது நான் சஸ்பென்ஸோடு நிறுத்தியிருப்பேன் பரவாயில்ல போனால் போகிறதுன்னு சொல்லிவிட்டேன் ஆகினால போதாபாசா ஏவ சம்சாரி நது போதஹா சம்சாரி போத ஆபாசஹா சம்சாரி அப்படின்னு சொல்லி சிதாபாசனை சொல்கிறார் இந்த சிதாபாசன்கிறது ரொம்ப ப ஃபெமிலியர் பழக்கமான ஒரு பதம் அது ஆனால் இங்கே போதாபாசகான்னு சொல்கிறார் போதாபாஷகா சிதாபாஷா சமானகா ஏவ ஆகையினால் போதாபாசந்தான் புண்ணியபாபத்துக்கு காரணமான சம்சாரி புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிற காரணம் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிற சம்சாரியாக இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது விரிவான விளக்கத்தை நாளை காண்போம் என்று சொல்லி இன் அளவிலே நிறைவு செய்யன் ஹரிஓம் தோம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுத பூர்ணஸ் பூர்ணமாதாஜபூர்ணமேவிஷியம் ஹரி ஓ